सच्चिदानंद रूपाय नमो சச்சிதானிணே நமோ வேதையே கிருஷ்ணாயலோம் வேஜாஸே முனி சமூசே சகசிரியை ஆதார புஷ்ப अर्थम <coughs> तान சர் சார்த்த நல்லோர்கள் சென்ற வழியிலேயே செல்லுபவர் வாழ்ந்து காட்டுபவர்னு அர்த்தம் ஆ வைதிக மார்க்கம் வேத மார்க்கம் மனசை பக்குவப்படுத்துறதுக்கான கர்மாக்கள் மெய்ப்பொருளை தெரிஞ்சுக்கிறது இப்படி இந்த ரெண்டு விஷயத்திலையும் பெரியோர்கள் எந்த வழியை கடைப்பிடித்தார்களோ அதையே கடைப்பிடித்து காட்டுபவர் அவதாரங்களில் ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரங்கள் எல்லாம் சத்வதாச்சாரத்தை வாழ்ந்து அடுத்து காட்டியிருக்கிறார் அவதாரங்கள் அடுத்தது பிராணதா பிராண பிராணதாக்கு அர்த்தம் மிருதான் பரீட்சித் ஜீவயு பிராணத அதாவது பிராணன் பிராணதான்னா பிராணனை உயிரை கொடுக்கிறவர் அப்படின்னு அர்த்தம் பிராணனை கொடுக்கிறவர் அதுக்கு ஆச்சாரிய பரீட்சித் பிரபுத்தின்ங்கிறார் இந்த பரீட்சித்து பிறந்தபோது இந்த பரீட்சித்து வந்து உயிரோடு இல்லை உயிரோடு இருக்கிற மாதிரியே தெரில ஜடமாக இருந்தான் அபிமன்யனுடைய பையன் குழந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தொட்டவுடனே அவனுக்கு பிராணன் வந்தது அப்படி நம்ம சரித்திரத்தில் படிக்கிறோம் மகாபாரதத்தில் ஆகையினால் சொல்கிறார் அது மாத்திரம் இல்லை கிருஷ்ணருடைய குரு சந்தீபனியோட புத்திரனை பிழை பிழைப்பிக்கும்படி பண்ணினார் அது ஒன்று வானரர்களை எல்லாம் உயிரிழும்படி செய்தார் இராமாயணத்தில் ஆகையினால இதெல்லாம் பரீட்சித் வியாக்கியானக்காரன் ஒருத்தர் சொல்றார் அச்சரல் பரீட்சித் பிரபுத்தின்னு போட்டார் எக்ஸட்ரா எக்ஸெட்ரான்னு விட்டார் சில பேருக்கெல்லாம் சரீரத்திலேருந்து ஜீவன் போனத்துக்கு பிறகு கூட ஜீவனை கொடுத்து காப்பாற்றி இருக்கிறார் அப்படின்னு சில அதிசய விஷயங்கள் பார்க்குறோம் இறந்தவர்களை வாழச் செய்தவர் அப்படின்னு அர்த்தம் அப்புறம் இன்னொரு அர்த்தமும் இது வந்து கூடார்த்தம் இது தத் இது வந்து சாதாரண அர்த்தம் இன்னொரு முக்கியமான அர்த்தம் என்னென்னா அறியாமையில் விருப்பு வெறுப்புகளில் இர போனவர்களை அறிவை கொடுத்து அறிவையும் நல்ல குணங்களையும் கொடுத்து உயிர்ப்பிப்பவர் நிறைய பேர் வாழ்ந்தாலும் என்ன உயிரோட்டம் இல்லை உயிரோட்டம் இல்லாத வாழ்க்கை ஒரு ஜீவனே இல்லாத வாழ்க்கை ஜீவன் இல்லைன்னு என்ன அர்த்தம் தினம் சந்தோஷமே கிடையாது தினம் ஏதோ ஆசா பாசங்கள் எல்லாம் மாட்டின்னு கஷ்டப்படுறான் அப்படி வந்து வாழ்ந்தாலும் செத்ததுக்கு சமானமாக இருக்கான் ஒரு நாளும் சந்தோஷம் இல்லை நிம்மதி இல்லைன்னா அந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கை ஆகையினால் அப்படி இல்லாமல் தினமும் மகிழ்ச்சியோடு வாழும்படி செய்பவர் இதுதான் நல்லா சரியான அர்த்தமாக எடுத்துக்க முடியும் அதெல்லாம் வந்து எல்லாருக்கும் நடக்காது செத்து போனவன பழைக்க வைக்கிறது அப்படின்னு சொன்னால் பரீட்சியத்தை பழைக்க வச்சார் சந்தீபினியோட புத்திரனை புற பழைக்க வச்சார் இதெல்லாம் ஏதாவது ஒரு என்னது மிராக்கிள் எக்ஸ்பீரியன்ஸ் அதை பேஸ் பண்ணி மாத்தம் எடுத்துக்கப்படாது நமக்கு தெரியும் இறந்து போனவன்னா கூட ஏதோ ஒரு சாஸ்திரத்தில் படித்தோமே இதில் பஞ்சமகா யஜத்தை பற்றி சொல்கிற போது மனு சொன்னார் மனு வந்து பஞ்சமகா யத்தை பற்றி சொல்கிற போது சொன்னார் யார் ஒருத்தன் பஞ்ச மகா யம் பண்ணாமல் வாழ்கிறானோ அவன் மூச்சு விட்டாலும் அவன் வாழாதவன் தான் உச்சுவசன் அப்பி ந ஜீவத்தின்னர் மூச்சு விட்டுன்ருக்கானே தவிர அவன் என்ன வாழ்க்கை வாழ்கிறான் சமூகத்துக்கு நல்லா தங்கிட்ட இருக்கிற திறமை சக்தியெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணலன்னா அவன் என்ன வாழ்க்கை வாழ்கிறான் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி தான் இங்கேயும் எடுத்துக்கணும் வாழ்க்கை வந்து சுயநலத்தோடு வாழ்கிறவன்லாம் செத்தவன் தான் பொதுநலத்துக்காக வாழ்கிறவனே வாழ்கின்றவன் அப்படிங்கிற அர்த்தமெல்லாம் இதில் இருக்கு ஆக சுயநலத்தோடு வாழ்கின்றவர்களை திருத்தி அமைத்து பொதுநலத்துக்காக வாழும்படி செய்பவர் அப்படி சொல்லலாம் அப்புறம் வந்து அறியாமையில் மகிழ்ச்சி இல்லாமல் வாழ்கின்றவர்களை மகிழ்ச்சியோடு வாழும்படி செய்பவர் அப்படியே சொல்லலாம் அப்புறம் இந்த அர்த்தம் சாதாரணமாக எடுத்து எல்லாரையும் பழக்க வைக்க முடியாது அப்படிலாம் இதெல்லாம் ஒரு தரம் பழக்க வச்சிருப்போம் இன்னொரு தரம் போய் பழக்க வைக்கணும்னா முடியாது அப்படி கிடையாது மார்க்கண்டேனுக்கு ஜீவனை கொடுத்தார் கடவுள் அப்படி வந்து த்ருவனுக்கு உயிர் வாழ்க்கையை கொடுத்தார் பிரஹ்லாதனுக்கு கொடுத்தார் பிரஹ்லாதனை எத்தனை தரம் பழக்க வைக்கிறார் பிரஹ்லாதனுடைய கதையை பார்த்தா பிரஹ்லாதனை பல தடவை பழகி வைக்கிறார் அது மாதிரி பிராணான் ததாதி பிராணத வரம் ததாதி வரத தனம் ததாதி தனதா புத்தி ததாத்தி புத்திதா ஞானம் ததாதி ஞானத மோக்ம் ததத்தி மோக்ஷ அந்த மாதிரி ஆக மிருத்தான் பரீட்சித் பிரபுத்தின் ஜீவையன் பிரணா அவர்களை வாழ வைத்தவர் அடுத்தது பிரணவன் பிரணவோ நாம பரமாத்மன ஓங்க தேத तदभेद उपचारेण அயம் பிரணவ பிரணவகாங்கிறதுக்கு அர்த்தம் சொல்ல பிரணவோ நாம பரமாத்மனஹா வாச்சகா பரமாத்மாவை குறிக்கின்ற சொல் ஓங்காராக இந்த பிரணவா க் அப்படின்னாலே அது பரமாத்மாவை குறிக்கிற சொல் பதஞ்சலி யோக சூத்திரத்திலையும் ஈஸ்வரனை பற்றி சொன்னவுடனே தசிய பாச்சக பிரணவகாங்கிறார் ஒரு சூத்திரத்தில் இறைவனை குறிக்கின்ற சொல் ஒன் முக்கியமானது ஒரு சொல் ஓம் அஹா பிரணவகாங்கிறதுக்கு அர்த்தம் பிரக்கரிஷேன நூயத்தே அதை வந்து திரும்ப திரும்ப எல்லா ஸ்லோகங்கள்லையும் அதை திரும்ப ஸ்தோத்திரம் பண்ணுறோம் அஹா பிரகரிஷேண நூயத்தே இது பிரணவஹா ஆ பிரணவான்னு சொன்னால் அந்த உலகத்துலேயே நே நேற்றுக்கு சாயங்காலம் ஒரு நிகழ்ச்சியில் கூட சொன்னேன் இல்லையா இந்த உலகத்திலேயே இதுவரைக்கும் சொன்னது சொல்லின்றிருக்கிறது சொல்ல போகிறது ஓங்காரம்தான் அதுதான் அதிகமாக பலரால உச்சரிக்கப்பட்டது ஆகையினால் அதுக்கு பேர் பிரக்கரிஷே பிர பிரணவஹா இன்னொரு அர்த்தம் என்னென்னா என்றைக்கும் புதுமையாக இருக்கிறதுனு அர்த்தம் பிரகரிஷேன நவகா எவர் நியூ அப்படின்னு அர்த்தம் அந்த ஓங்காரத்துக்கு எப்பொழுதும் புதுமை என்பது இருக்கிறது ஆனால் பிரக பிரகர்ஷனை நூயத்தேங்கிறது ரொம்ப முக்கியமானது கடவுளை குறிக்கிற ஒரு சொல் ஓங்காரஹா அதனால் ஓங்காரத்துக்கும் ஓங்காரத்துக்கு விஷயமாக இருக்கிற கடவுளுக்கும் பேதம் கிடையாது எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே யானை அப்படின்னு சொன்னால் அந்த யானை உருவம் வருது அதே மாதிரி ஓம்னு சொன்னால் மகாவிஷ்ணு ஞாபகத்துக்கு வர்றார் ஆ ஓங்காரத்துக்கு அப்படின்னாலே அகாரத்துக்கே டிக்ஷனரி பார்த்தா என்பது ஓரெழுத்து சொல் சம்ஸ்கிருதை எடுத்தாங்க ஒரு லெட்டரில் சொல் டி அது மாதிரி கடவுள் அர்த்தம் அதனால தான் திருவள்ளுவரும் அகர முதலத்துக்கு சமஸ்கிருத டிக்ஷனரியில் என்பது ஓரெழுத்து சொல் ஆ என்பது விஷ்ணுவை குறிக்கும் அங்கே பார்த்தாலே போட்டிருக்கோம் ஆ விஷ்ணு அப்படின்னு போட்டிருக்கும் அதனால் ஓங்காரத்துக்கும் ஓங்காரத்தின் பொருளாகிய கடவுளுக்கும் வேற்றுமை இல்லை ஆக சொல்லும் பொருளும் பிரிக்க முடியாதது இவர் காளிதாசர் சொல்கிறார் இல்லையா எப்படி சொல்லையும் பொருளையும் பிரிக்க முடியாதோ அப்படி பார்வதியும் பரமேஸ்வரனையும் பிரிக்க முடியாதுங்கிறார் பார்வதி பரமேஸ்வரனையும் சொல்லும் பொருளும் போல இணைந்திருக்கிற பார்வதி பரமேஸ்வரர்களை நான் சொல்லும் பொருளும் எனக்கு நன்றாக விளங்குவதற்காக வணங்குகிறேன் வாகர்த்தாவிவ சம்பிருக்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத்பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரவு ஆஹா பார்வதி பரமேஸ்வரர்களை நான் நமஸ்காரம் பண்ணுறேன் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்னா சொல்லும் பொருளும் போல் பிரிக்க முடியாதவர்களாக இருக்கிறார்கள் சரி நீ எதுக்கு அவரை நமஸ்காரம் பண்ணுறேன்னா எனக்கு நிறைய ஒக்காபிலரி வரணும் எனக்கு நல்ல இமேஜினேஷன் வரணும் ஏன்னா அவ்வளோ பெரிய ரகுவம்ச காவியம் மகா காவியம் எழுதணும்னா அதுக்காக பிரார்த்தனை பண்ணுறார் காளிதாசன் அது மாதிரி இங்கே என்ன ஆதிசங்கரன் சொல்கிறார் ஓங்காரா தபேத உபா உபச்சாரேன ஐயம் பிரணவா அபேத உபச்சாரம் அதாவது ஓங்கிறதையும் விஷ்ணுவையும் பிரிக்க முடியாது ஆகையினால் மகாவிஷ்ணுக்கு ஓம் பிரணவாய நம முதல்ல பிராணதாய நம இப்போது பிரணவாய நம அடுத்தது பணாயநாதிவகார்த்தம் குறன் ீரன்ுணியணம் ி தலம் பிரயீதி திவா லட்சணையா பண பணங்கிறது சம்ஸோல் கொடுக்கல் வாங்கலில் உபயோகப்படுத்துறது என்ன இங்கே என்ன சொல்கிறார் பண பணம் என்ன என்ன பணத்தி வவஹாரா பண்ணுங்கிற ஒரு தாத்து ஒரு வினையடி ரூட்டுதத்தில் அதுன பண தீ விவகார அர்த்தம் டிரான்சாக்ஷன் பர்பஸ் பணத்தின்னு சொன்னால் விவகாரம் பண்ணுறான் டிரான்சாக்ட் பண்ணுறான் டிரான்சாக்ட் அப்படின்னா மணி டிரான்சாக்ஷன் எல்லாம் ஸோ மெனி டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது அதனால் சொல்கிறார் விவகார அர்த்தாங்கிறது வியவஹரத்தீத்தி அர்த்தம் பணத்தீ இஸ் ஈக்குவல் ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு விவகாரம் பண்ணணும்னா பொதுவாக இன்னும் விவகாரம் இருக்கும் பேசுறது ஒரு விவகாரமாக சொல்லுவோம் வாக் விவகாரகாம்போம் அப்புறம் வந்து மணி டிரான்சாக்ஷன் பணம் எல்லாம் மாற்று என்ன ப கொண்டு க கொடுக்கல் வாங்கல் விவகாரம் கொடுக்கல் வாங்கல் விவகாரம் தம் குர்வன்னு அதை செய்கிறவர் பகவான் தானா ஆகையினால் அவருக்கு பணகான்னு பேர் அவர் என்ன பண்ணுறார் சர்வாணி ரூபாணி விசித்திர தீரகா ிரு அபிவதேரக தீரன்னு அர்த்தம் பொறி புலன்களையெல்லாம் பொறிகளை புலன்களில் சொல்ல ஒட்டாது அறிவின் துணை கொண்டு பாதுகாப்பவன் அர்த்தம் சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் இன்டெலக்டு இன்டெலெக்டை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறோன்னு அர்த்தம் அறிவை பயன்படுத்தி கண் காது மூக்கு நாக்கு தோல் இதெல்லாம் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறவன் அர்த்தம் அவனுக்கு தான் தீரகான்னு பேர் இந்த தீரனை என்ன பண்ணுறான்னா சர்வாணி ரூபாணி நாமணி விசித்திய விசித்திய எல்லா நேம் அண்ட் ஃபார்ம் ஆல் நேம் ஃபார்ம் எல்லாத்தையும் என்ன பண்ணுறான் அதை நல்லா விசாரம் பண்ணுறான் ஆராய்ச்சி பண்ணுறான் ஒரு ஒரு ஒரு ஒரு வஸ்துவோட சப்ஸ்டான்ஸ் என்னன்னு பார்க்குறோம் ஒரு ஒரு வஸ்துவினுடைய மூலப்பொருள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு அபிவதனு எதாஸ்தே பகவானுக்கே சொல்கிற அதாவது சர்வானி ரூபாணி நாமானி கிருத்வா அபிவதன் எதாஸ்தே நம்ம வந்து எல்லாத்துக்கும் ஒரு நேம் ஃபார்ம் கொடுத்து வச்சிருக்கோம் ஃபார்முக்கெல்லாம் நேம் கொடுக்குறோம் ஆகையினால எல்லா ஃபார்ம்லேயும் எது இருக்கோ எது ஆஸ்தே அபிவதன்னு எது ஆஸ்தே எது எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கோன்னு அர்த்தம் ப்யூர் எக்ஸிஸ்டன்ஸுன்னு அர்த்தம் தூய இருப்பு அப்படின்னு பொருள் எல்லாத்துலேயும் இருக்கிறது தூய இருப்பு தான் ஆகையினால எல்லா விவகாரத்துலையும் அது இல்லைன்னா விவகாரம் பண்ண முடியாது எக்ஸிஸ்டன்ஸ் இல்லாமல் ஒரு எக்ஸிஸ்டிங் பர்சன் விவகாரம் பண்ண முடியுமா ஆகையினால் சத்து இல்லாமல் நேம் ஃபார்ம் ஃபங்க்ஷன் பண்ண முடியாது எக்ஸிஸ்டன்ஸ் இல்லாமல் நேம் ஃபார்ம் ஃபங்க்ஷன் பண்ண முடியாது நேம் ஈஸ் ஃபார்ம் ஈஸ் அந்த இஸ்னஸ் இஸ் கால்டு என்னதுன்னா அதுதான் பணத்தீங்க அதாவது இந்த விவகார ஆல் டிரான்சாக்ஷன்ஸார் சூப்பர் இம்போஸ்டு ஆன் தி ப்யூர் எக்ஸிஸ்டன்ஸ் அதுதான் எல்லா டிரான்சாக்ஷனும் இப்போ நான் ஐ ஆம் யூ ஆர் இந்த ஆருங்கிறது ஆம்ங்கிறது எதில் இருக்கு ஆமுக்கும் ஆருக்கும் எது சப்ஸ்டான்ஸு அதில் தான் வந்து ஐ யூ சூப்பரிம்போஸ் இவர் வேதாந்தார்த்துன்னு சொல்கிறார் விவரத்தை காரணத்தை எடுத்துன்னு விட்டார் விவஹ பணம்னால் விவகாரம் பணம்ல சொல்லணும் ஆனால் அந்த விவகாரத்துக்கு ஆதாரங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கிறார் இது ஸ்ருதே அப்படின்னு ஒரு ஸ்ருதி இருக்குது விவகார அர்த்தம் தம் குர்வன்னு அதாவது விவகாரம் பண்ணுறார்னா எப்படி சுவாமி விவகாரம் பண்ணுவார் அவர் அவ்வியவகாரியான்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற போது அவ்வவகாரம் கடவுள் விவகாரங்களை கடந்தவர் பியாண்ட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் டிரான்சாக்ட் பண்ணுறாருனா என்ன அர்த்தம்னா ஆல் டிரான்ஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் ஆர் சூப்பர் இம்போஸ்டான் பகவான் ரியலீஸே தெர் இஸ் நோ சூப்பர் இம்போஸ் தெர் இஸ் நோ டிரான்சாக்ஷன் உண்மையில் அவர் ஒன்றும் டிரான்சாக்ஷன் பண்ணுறதில்ல எல்லாம் கனவு மாதிரி தான் கனவில் நடக்கிற டிரான்சாக்ஷன்லாம் ரியலா சொப்னத்தில் சோமினி டிரான்சாக்ஷன் நடக்கிறது முழிச்சதுக்கு அப்புறம் அந்த டிரான்சாக்ஷன் காணாமல் போயிடுது அந்த டிரான்சாக்ஷன்லாம் வந்து ஈஸி ரியலேண்ணா இது சேம் தான் ஜாக்கிரத அவஸ்தைக்கும் வேர்க்கிங் ஸ்டேட்டுக்கும் சேம் ரியாலிட்டி தான் அது எப்ப நல்லா தூங்குறபோது தெரியும் அதாவது தூங்குறபோது எது வந்து ஒரு ப்யூர் எக்ஸிஸ்டன்ஸ் மாத்திரம்தான் இருக்குது தூங்குகிற போது சொப்னத்தில் ஒரு வகையான ரியாலிட்டி பிராத்திபாசிக சத்தியம் அப்புறம் வியாபாரிக இதெல்லாம் அப்சல்யூட் ரியாலிட்டியில் ரிலேட்டிவ் ரியாலிட்டியும் சப்ஜெக்டிவ் ரியாலிட்டியும் சூப்பரிம்போஸ்டு அப்படி சொல்கிறார் பணாயனமகான்னா இவ்வளோ ஆழம் இருக்குது பணாயனமகா அப்படின்னு சொன்னால் அந்த வேர்க்கிங் ஸ்டேட்டில் இருக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் dream ஸ்டேட்டில் இருக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் இந்த என்னது தூங்கின்னு இருக்கிற ஸ்லீப்பிங் ஸ்டேட்டில் இருக்கிற ப்யூர் எக்ஸிஸ்டன்ஸில் சூப்பர் இம்போஸ்டு ரெஸ்ட்டும் சூப்பர் இம்போஸ்டு ஆக்டி சூப்பர் இம்போஸ்டு தெர் இஸ் நோ ரெஸ்ட் தெர் இஸ் நோ ஆக்டிவிட்டி ஆகையினால ரெஸ்ட்டும் கிடையாது ஆக்டிவிட்டீஸும் கிடையாது ரெஸ்ட்டு கீதையில் தான் சொன்னார் கிருஷ்ணர் அகர்மத்தில் கர்மம் கர்மத்தில் கர் அகர்மம்னா என்ன ரெஸ்ட்டு கர்மம்னா ஆக்டிவிட்டீஸ் எவன் கர்மத்தில் அகர்மத்தை பார்க்கிறானோ அகர்மத்தில் கர்மத்தை பார்க்கிறானோ அவன் மனிதர்களுள் புத்திசாலி அப்படின்னு அவன் வாழ்க்கையில் செய்ய வேண்டியவர்களை செய்து முடித்தவன் கர்மன் அகர்மய்பஷே அகர்மணிச்ச கர்மையாக ச புத்திமான் மனுஷேஷு ச யுக்தா அவன் தன் நன்றாக மனசை வச்சிருக்கான் சகா கிருத்ஷன கர்ம கிருத்து அவன் செய்ய வேண்டியதெல்லாம் தன்னுடைய மன அமைதிக்கும் ஆனந்தத்துக்கும் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டான் அப்புறம் மன அமைதிக்கு ஆனந்தத்துக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம் அவனுக்கு எது தெரியணுமோ எது தெரிஞ்சாச்சு அப்படி ஒரு இது இல்லாட்டி இன்னொரு மீனிங் சொல்கிறார் புண்ணியானி சர்வாணி கர்மானி பணம்ங்கிறார் நம்ம பண்ணுற புண்ணிய கர்மங்கள்லாம் பணம் சங்கிருஹிய அதிகாரிப்பியாக தத் ஃபலம் பிரயச்சதி புண்ணியதாத்தான்னு அர்த்த புண்ணிய புண்ணியங்களை கொடுப்பவர் நான் புண்ணிய கர்மா பண்ணால் எனக்கு அந்த புண்ணியத்தை கொடுப்பார் நான் வந்து ஓர்ணமோ நாராயணாயா அப்படின்னு சொன்ன உடனே அது புண்ணியமாக மாறி நான் கண்ணை மூடின்ட்டு மகாவிஷ்ணு வெங்கடாச்சிரபதியை நினச்சிட்டு ஓண்ணமோ பகவதே வெங்கடேஷாயா அப்படின்னு சொல்கிறேன் வாயால் சொல்கிறேன் மனசால் நினச்சிட்டு சொல்கிறேன் அது என்ன ஆகிறதுன்னா அதை புண்ணியமாக மாற்றுறவர் அவர் அதுக்கு தான் ஒரு ஸ்லோகம் இருக்கேன் பெரிய புண்ணியங்கிற பணத்தை கொடுத்து உடம்புங்கிற படகை துன்பங்கிற கடலை நீந்திரத்துக்காக நீ வாங்கிட்டு வந்துருக்க இந்த உடம்புங்கிற படகு உடஞ்சி போகிறதுக்குள்ள இந்த துன்பங்கிற சம்சார கடலை கடந்து விடு மகதா புண்ணிய பண்ணியேன அங்கேயும் பணம் தான் பெரும் புண்ணியம் என்கிற பணத்தை கொடுத்து கடவுளத்தில் நீ இந்த மனித உடம்பு என்கின்ற படகை வாங்கி வாங்கியிருக்கிறாய் ஒன்பது ஓட்டை படகு எதற்காக நான் இந்த துன்பக் கடலை நீந்துவதற்காக விருப்பு வெறுப்பு பொறாமை வஞ்சனை சூழ்ச்சி அன்பு எல்லா கலவை வாழ்க்கை இந்த துன்பக் கடலை நீந்துவதற்கு வாங்கி கொண்டு வந்திருக்கிறாய் இந்த படகு எப்போ உடஞ்சி போகுன்னு தெரியாதப்பனே சீக்கிரம் படகு உடல் இன்னும் படகு உடைந்து போவதற்குள் துன்பம் என்னும் கடலை நீ கடந்து விடு அங்கேயும் பண்ணியம்னு சொல்லியிருக்குதான் பண்ணியம் பண்ணுறதுன்னு சொல்லுவார் விவகாரத்தில் கூட உண்டு அதை நான் பண்ணியம் வச்சுருக்கான் அப்படிம்பண்ணியானி சர்வாணி கர்மாணி சர்வாணி புண்ணியானி கர்மானி பாவமும் பணம் தான் அது பாவ பணம் புண்ணிய இல்லையா ஊழல் பண்ணி லஞ்சம் வாங்கி அக்கிரமம் பண்ணி வச்சா அந்த பணம் என்ன பணம் அத்தனையும் பாவம் மூட்டேன்னா அதே மாதிரி புண்ணியம் ஆஹ புண்ணியானி சர்வாணி கர்மானி பணம் அதை பகவான் என்ன பண்றாரான் சங்க்ருஹ்ய எப்படி ஒரு வேலைக்காரனுக்கு முதலாளி அவன் வேலையை பார்த்து சம்பளம் கொடுக்குறாரோ அது மாதிரி நாம் பண்ற சரியான தர்மமான தொழிலை பார்த்து பகவான் நமக்கு சம்பளம் தராரு அது சொல்கிற சங்கிரஹிய அதிகாரிப்பியாக தத் பலம் பிரய்ச்சதி படித்தோம் பிரய்சத்தி அதை கொடுக்குறார் அப்படிங்கிறதுனாலேயோ இல்லாட்டி லக்ஷணையாவா பணா லக்ஷணையான்னு சொன்னால் பணம்னால் வாட்சியார்த்தம் வந்து இந்த பணம்தான் கேஷு இதெல்லாம் பணம் மாடு பசு மாடு அந்த காலத்தில் அதெல்லாம் செல்வம் அதனால்தான் மாடுனாலே செல்வம்னு அர்த்தம் மாடல்ல மற்ற எவை செல்வம் அல்ல அப்படின்னு அர்த்தம் அதனால் இங்கே வந்து லக்ஷணையா பணகா எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அது அந்த புண்ணியந்தான் நமக்கு நல்ல பணத்தை கொடுக்குறது அதுதான் பேரறிவாளன் திருன்னர் திருவள்ளுவர் ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு ஆஹா நல்ல புத்திசாலிக்கிட்ட இருக்கிற பணம் ஊருக்கெல்லாம் உபயோகப்படும்னர் எல்லாருக்கும் நல்ல வாழ்க்கைலாம் ஊரணி நீர் நிறைந்தற்றே ஊரணி நல்ல ஒரு குளத்தில் நல்ல குடிக்கிற ஜலம் நிறைஞ்சு எப்படி எல்லாரும் உபயோகப்படுத்துகிறார்களோ அது மாதிரி நல்ல பணக்காரனை புண்ணியம் பண்ண பணக்காரனுடைய பணம் எல்லாருக்கும் பயன்படும் ஆஹா லக்ஷணையா பணஹா அப்படின்னு தமிழில் போட்டிருக்கார் செயலுக்கேற்ற பயனளிப்பவர் அப்படின்னு போட்டிருக்கார் வணிகன் தக்க விலை பெற்று பொருள் தருவது போல் புண்ணியத்தை விலையாக ஏற்று பலன் தருபவர் பக்தனை மேலான இடத்திற்கு நல்வழி காட்டி அழைத்துச் செல்வதால் பக்தன் புண்ணியங்களையே செய்கிறான் அதன் விலையாக சுகத்தை பெறுகிறான் பகவானுடைய கருணை பெறாதவன் நல்வழி காட்டும் பெரியோர்களதுடைய துணை பெறாமல் நல்ல வழியில் செல்லாமல் தீய வழியில் சென்று தீயதை செய்து பாபத்தின் விலையாக துன்பத்தை பெறுகிறான் சில சமயம் பக்தர்களின் தலைவனாகவும் சில சமயம் பக்தர்களின் தாசனாகவும் மாறி பண்டமாற்று செய்பவர் எஸ் வி ராதாகிருஷ்ணசாஸ்திரியுடைய வியாக்கியானம் அடுத்த ஸ்லோகம் பிரமாணம் பிராணநிலைய பிராணபருத் प्राणधीरः तत्त्वं तत्त्वविदेकात्मः तत्त्वं तत्त्वविदेकात्मः जन्ममृत्युजरातिगः प्रमाणं प्राणनिलयः प्राणभृतप्राणजीवनः तत्त्वं तत्त्वविदेकात्मः जन्ममृत्युजरातिगः பிரணம் பிரணய பிராணீவன்தீகாத்மாஜன்மத்துஜரா எட்டுநாக்கு வியக்கலாம் பிரமிதிமணம் பிரு इति தூப்பேணி விஷ்ணுபராணு பிரமாணம்ங்கத்துக்கு அர்த்தம் சொல்கிறார் சாதாரணமாக பிரமாணத்துக்கு லட்சணம் அறிவை தரும் கருவி பிரமாயாக கரணம் பிரமாணம் அணம்னா இன்ஸ்ட்ருமெண்ட் பிரமானம் சொன்னால் சோர்ஸ் ஆஃப் நாலெட்ஜ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் நாலெட்ஜ் அதுக்கு பேர் தான் பேர் இங்கே அவர் என்ன சொல்கிறார் பியூர் கான்ஷியஸ்னஸுக்கு பிரமாணம்ங்கிறார் தூய உணர்வே பிரமாணம் ஏன்னா எல்லா பிரமாணத்துக்கும் சப்ஸ்டான்ஸாக இருக்கிறது எதுவோ அதுதான் இங்கே பிரமாணம்ங்கிற எது இல்லைன்னா பிரமாணத்தையே யூஸ் பண்ண முடியாது அதாவது நோவருக்கு பேர் பிரமாத்தா நோன் ஆப்ஜெக்டுக்கு பேர் பிரமேயம் அறியப்படுற பொருளுக்கு பிரமேயம்னு பேர் அரியறவனுக்கு பிரமாத்தான்னு பேர் அறியப்படுற பொருளுக்கு பிரமேயம்னு பேர் அறிபவன் அறியப்படும் பொருளை எந்த கருவியின் துணை கொண்டு அறிகிறானோ அதற்கு பெயர் பிரமாணம் கண் நான் அறிகின்றவனாகிய நான் கண் எனும் மனம் கண் என்கின்ற கருவியை கொண்டு நிறத்தை அறிகிறேன் அறிபவனாகிய நான் காது என் மனம் காது என்கின்ற மனசையும் சேர்த்து மனசை விட்டால் சரி மனதையும் காதையும் துணை கொண்டு ஒலி என் ஒலியை அறிகிறேன் இப்படியே மனத்தை அறிகிறேன் சுவையை அறிகிறேன் தொடு உணர்ச்சியை அறிகிறேன் ஆக உள்ள அறிகின்றவனாக இருந்து அறிவதற்குரிய கருவிகளின் துணை கொண்டு அறியப்படு பொருளின் அறிவை பெறுகிறேன் ஆனால் இங்கே இவர் என்ன சொல்கிறார் சாதாரணமாக அப்படி தான் சொல்லுவோம் பிரமாணம் அப்படின்னா சாஸ்திர பிரமாணம்னு கூட சொல்லலாம் அப்படி சொல்லல் அப்படி சொல்லாமல் என்ன சொல்கிறார் பிரமாணம் அப்படின்னு சொன்னால் அறிவுங்கிறார் அறிபவன் இல்லை அதாவது அறிவு ரெண்டு வகைப்படும் உள்ளத்தில் இருக்கிற எண்ண வடிவமான அறிவு அறிவை அறியும் அறிவு ஐ ஐ நோங்கிறது எனக்கு தெரியுமே எனக்கு தெரியுங்கிறதும் எனக்கு தெரியும் எனக்கு தெரியாதுங்கிறதும் எனக்கு தெரியும் யாருக்கு தெரியும் தெரியாதுங்கிறது தெரியுமா அவனை தெரியாமையா தெரியும் தெரியாதுங்கிறது தெரியும் புரியுறதோ நான் இருக்கேங்கிறதுக்கு யாராவது எனக்கு பிரமாணம் வேணுமா ஐ ஆம் ஹவ் ஐ நோ ஐ ஆம் அப்படின்னா நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் என்பதை நான் எப்படி அறிகிறேன் நான் இருக்கிறேன் என்பதை அவ்வளோதான் அறிவே நான் அறிபவன் என்பதும் அறியப்படும் பொருள் என்பதும் அறிவதற்குரிய கருவி என்பதும் அறிவு என்பதும் அறியப்படும் பொருளை பற்றிய அறிவு என்பதும் தூய அறிவாகிய என் மீது கற்பிக்கப்பட்டிருக்கிறது அதுதான் இங்கே சொல்கிறார் பிரமித்திகி பிரமாணங்கிறதுக்கு அர்த்தம் என்ன சொல்கிறார்னா பிரமித்திகின்னா நாலெட்ஜுன்னு அர்த்தம் பொதுவாக ஆனால் இவர் என்ன சொல்கிறார் சம்வித்துங்கிறார் சம்வித்துன்னு சொன்னால் அறிவை அறியும் அறிவு எனக்கு தெரியுங்கிறது தெரியும் எனக்கு தெரியாதுங்கிறதும் தெரியும் ஆனால் தெரியுங்கிறதும் தெரியாதுங்கிறது ஒருத்தனை சார்ந்துருக்கு ஞானம் இக்னரன்ஸும் நாலெட்ஜும் ஒரு ஒரு சப்ஸ்டான்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு அந்த சப்ஸ்டான்ஸ் வந்து அது எப்போமே அறிவாகவே இருக்குது உணர்வாகவே இருக்குது ஆகனால் இதில் நோவர்ஷிப் எல்லாம் சூப்பர் இம்போசிஷன் அதனால் இங்கே சொல்கிறார் சம்பித்து சம்பித்துன்னு சொன்னால் என்ன சம் அதுக்கு இன்னொன்று பிரமி பிரமாணம் இஸ் ஈக்குவல் டு பிரமிதி பிரமிதி ஈஸ் ஈக்குவல் டு சம்வித் சம்வித்துனா என்ன அர்த்தம் நன்றாக அறியும் தத்துவம் அப்படின்னு அர்த்தம் சம்வித்துனா கான்சியஸ்னஸ் ப்யூர் கான்ஷியஸ்னஸ் தூய உணர்வு அதுக்கு என்ன அர்த்தம்னா ஸ்வயம் அது செல்ஃப் எஃபல்ஜென்ட் செல்ஃப் எவிடென்ட் செல்ஃப் எவிடெண்ட் செல்ஃப் எஃபல்ஜன்ட் ஸ்வயம் பிரகாஷம் தன்னை தானே விளக்கி கொண்டிருக்கிறது மனதையும் இந்திரியங்களையும் சென்சார்கன்ஸையும் விளக்கிக்கொண்டு உலக பொருள்களையும் விளக்குகிறது தன்னைத்தானே விளக்கிக் கொண்டு பிறவற்றையும் விளக்குகிறது அறிவு தன்னைத்தானே அறிந்து கொண்டு பிறவற்றையும் அறிவிக்கிறது அப்படி புரிஞ்சுக்கணும் அதனால் என்ன சொல்கிறார் பிரஜானம் பிரம்ம இவரை கடைசியில் பட்ல பிரமிதி இஸ்இக்குவல் டு சம்வித்து இஸ் ஈக்குவல் பிரமாணம் பிரமாணானாம் பிரமாணம் அப்படின்னு அர்த்தம் அறிவை தரும் கருவிக்கெல்லாம் அறிவாக இருப்பது சக்ஷ பிரமாணம் ஸ்ரோத்திர பிரமாணம் கிராணப் பிரமாணம் ஜிஹ்வா பிரமாணம் அப்புறம் என்னது மனசுக்குள்ளே என்னெல்லாமோ எத்தனையோ இமோஷன்ஸ்லாம் இருக்குது இந்த இமோஷன்ஸ்லாம் நான் டைரக்டாக தெரிஞ்சின்றிருக்கேன் இந்த ஃபாம் டேஸ்ட்டு கலர் இதெல்லாம் இருக்கே அதெல்லாம் வெளியில் இருக்கிற வஸ்துக்களை எல்லாம் கண்ணுக்காது மூக்குன்னாக்கே யூஸ் பண்ணி இது பண்ணுறேன் மனசுக்குள்ளே எத்தனையோ விதமான இமோஷன்ஸ் இருக்குது அதெல்லாம் சைக்காலஜிஸ்ட்டே போய் உட்காந்து சொல்லிகிட்டு இருக்கான் எல்லாத்தையும் ஏன்னா கோம் கோபமாக வருதுங்கிறான் அவன் அவனை வந்து படுக்க வச்சு உள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியில் எடுக்கிறான் அவனை ஹிப்னடைஸ் பண்ணி படுக்க வச்சு அவனுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் எடுக்கிறான் இப்போ எல்லாம் சொல்கிறான் இப்போ நியூ தாட்ஸ் எல்லாம் பிளான்டிங்கிறான் அதாவது அவனுடைய அவனை தூங்க வச்சு அவங்ககிட்ட இருக்கிற தீய எண்ணங்களையெல்லாம் நீக்கி நல்ல எண்ணங்களை பிளான்ட் பண்ணுறதுன்னு ஒரு இது அது கொஞ்சம் டைம் ஆகும் நிறைய சோமெனி நிறைய சிட்டிங்ஸ் உட்காந்து அதெல்லாம் பண்ணுறான் இப்போ நம்ம சாஸ்திரம் பிடிக்கிறது அதுதான் பிளான்டிங் தான் அவன் லாங்குவேஜில் வேற நம்ம முழிச்சுட்டு பிளான்டிங் அவனை தூங்க வச்சு பிளான்டிங் We are planting good thoughts through Shastra, Shastra Adhvena. We are planting good thoughts through Shastra <coughs> <coughs> Adhvena. Prajnana Brahmagarar. Prajnana Brahmagarar, that is Vishnu Purana, there is a quotation. Prajnana Brahmagarar, Aitreya Upanishad Mahavakyam. Perunarve Parampurul. தூய உணர்வே பரம்பொருள் அப்படிங்கிற வாக்கியத்தை கோட் பண்ணுறார் இது ஸ்ருதேக அப்படியே ஸ்ருதி வாக்கியம் அப்புறம் புராண வாக்கியம் ஞானஸ்வரூபம் அத்தியந்த நிர்மலம் பரமார்த்ததா பரமார்த்ததா அத்தியந்த நிர்மலம் ஞானஸ்வரூபம் அதாவது இது அப்சல்யூட் ரியாலிட்டி ஆங்கிளில் பார்த்தா வெறும் ஞானந்தான் வெறும் ஞானம் தூய அறிவு மட்டுமே உணர்வு மட்டுமே அறிபவன் அறிவதற்குரிய கருவி அறியப்படும் பொருள் அறிவு என்கின்ற வேற்றுமைகள் உண்மையில்லை அதெல்லாம் ரிலேட்டிவ் ஆங்கிளில் அப்சல்யூட் ஆங்கிளில் கிடையாதுங்கிறார் பரமார்த்தத்த அத்தியந்த நிர்மலம் ஞானஸ்வரூபம் சோ ப்யூருங்கிறார் ஒரு விதமான புண்ணிய பாபம் சம்சாரித்தம் அஜ்யானம் எதும் அஃபெக்ட் பண்ணாத பியூர் கான்சியஸ்னஸ் தமேவ அர்த்தஸ்வரூப்பேன தமேவ அர்த்தஸ்வரூப்பேன பிராந்தி தரிசனத்திதம் அதுதான் ஆனால் என்னென்னா அஜானிக்கு வந்து எல்லாம் வேறு வேறையாக தெரியறது அறிவை தவிர தன்னுடைய தன் நான் யாருங்கிற உண்மையை தவிர வேற எல்லாம் அவனுக்கு உண்மையாக தெரியறதுங்குறது எது உண்மையோ அது அவனுக்கு உண்மையாகவே தெரியல எது உண்மை இல்லையோ அதெல்லாம் அவனுக்கு உண்மையா தெரியறதுங்கிறார் அஹ பிரமாணாய அத்தியந்த நிர்மலம் பரமார்த்ததமே அர்த்தஸ்வரூபாரூப்பேன்தி தரிசனத்தர்த்தம்னா இங்கே பதார்த்தம்னு ஹிந்தியில போட்டிருக்கு தேக்னை பர் பதார்த்தே ஸ்தித்து ஹை உன்ஹே பிரணாம் கர்கே அவ்வளோதான் போட்டிருக்கோம் அதாவது அதுதான் வந்து பதார்த்தங்களாக நாமரூப கர்மங்களாக நேம் ஃபார்ம் ஃபங்க்ஷன் அப்படின்னு எல்லாம் வித்தியாசமாக அறிவே அறிபவனாகவும் அறிவதற்குரிய கருவிகளாகவும் அறியப்படும் பொருளாகவும் உள்ளத்தில் அறியும் அறிவாகவும் இருக்கிறது அறிவில்லாமல் அறிபவனும் இல்லை அறிவதற்குரிய கருவிகளும் இல்லை இயங்காது அறியப்படும் பொருளும் விளங்காது அறிவும் ஏற்படாது எந்த அறிவு ரெண்டு அறிவு சொல்கிறீங்க அறிவை அறியும் அறிவு அறியாமையையும் அறியும் அறிவு கந்தர்னு பூதிக்கு போக வேண்டியதுதான் அறிவற்றறியாமையும் மற்றதுவே அது சொல்ல வேண்டியது அடுத்தது பிராணாயணமாக பிரமாணாயனமஹா பிராணநிலையா प्राणापानादयोवा प्राणो வாலீய்தேதிவ பரே பும்லீயத்தை நிறைய அர்த்தம் சொல்லுங்கள் சொன்ன சென்ஸ் இந்திரியாணிங்கிற மெய்வாய்க்கண்மூக்கு செவி இந்திரியானி, எத்தனை ஜீவே நிலை நிலியந்தே அதாவது எல்லா, என்னுடைய கண்ணு காது மூக்கு நாக்கெல்லாம் வந்து யார்கிட்ட இருக்குது நான் செல்ஃப் இதுக்குள்ளே இருக்கிற இண்டிவிஜுவல்கிட்ட தான் எல்லாம் இடம் கொடுந்திருக்கு நான் தான் நான் பார்க்கிறேன் நான் கேட்கிறேன் நான் முகருகிறேன் நான் சுவைக்கிறேன் நான் தொட்டு உணர்கிறேன் நான் கைகளை வீசுகிறேன் நான் நடக்கிறேன் நான் பேசுகிறேன் நான் மலம் கழிக்கிறேன் நான் அப்புறம் வந்து இது குழந்தைகளை உண்டு பண்ணுகிறேன் அப்படின்னு நான் நான் சொல்லல் ஒரு சொல்கிறேன் இதுக்குள்ளே ஒருத்தர் இருக்கானே அவன் தானே எல்லாம் பண்ணுறான் ஆக கர்மேந்திரிய ஜானேந்திரிய வியாபாரி வியாபாரினா செயல் வியாபாரினா உலகத்தில் பிஸ்னஸ் அந்த மாதிரி அர்த்தம் இல்லை ஆக கர்மேந்திரிய ஜானேந்திரிய வியாபாரவான் அப்படிங்கிறார் அதெல்லாம் இந்த எல்லா சென்ஸ் ஆர்கன்ஸும் ஆக்டிவாக இருக்கிற சென்ஸ் ஆர்கன்ஸும் நாலெட்ஜெல்லாம் கொடுக்குற சென்ஸ் ஆர்கன்ஸும் ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் எல்லாம் எங்கிட்ட ஒடுங்கியிருக்கு நானாவது நான் ஒடுங்கிருக்குன்னா எனக்கு எதாவது சுதந்திரம் இருக்கான்னா நான் இல்லை நான் எனக்கும் எனக்கும் ஃப்ரீடம் அப்சல் அப்சல்யூட் ஃப்ரீடம் கிடையாது இண்டிபெண்டன்ஸ் கிடையாது நான் கடவுளை சார்ந்திருக்கேன் ஆகையினால் பிராண நிலையா அப்சல்யூட்டாக யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கேன் எல்லா சென்ஸ் ஆர்கன்ஸும் என்ன ஜீவனை சார்ந்திருக்கு ஜீவன் யாரை சார்ந்திருக்கான்னா கடவுளை சார்ந்திருக்கான் அவன் ஒத்துண்டாலும் ஒத்துக்காட்டாலும் அவன் நாஸ்திகனா இருந்தான் என்ன ஆஸ்திக்கனாக இருந்தான்னு ட்ரூத் இஸ் ட்ரூத் ஃபேக்ட் இஸ் ஃபேக்ட் அவன் அக்செப்ட் பண்ணிக்கிறான் விஷயம் வேறு இது சொல்கிறார் பிராணாக ஈஸ் ஈக்வல் டு இந்திரியாணி சென்ஸ் சப்த பிராணா பிரபவன் தஸ்மாத் சப்தார்ச்சிஷ சமித சப்த ஹோமா அந்த வாக்கியத்தை ஆச்சாரியர் கோட் நம்ம எடுத்துக்கணும் எத்தனை ஜீவே நிலையந்தே தத் பரதந்திரத்வாத் பரதந்திரத்வாத் ஏன்னா இது இதுக்கெல்லாம் இதுக்கு வந்து என்ன டிபெண்ட் பண்ணியிருக்கு அதுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடையாது கண்ணுக்கோ காதுக்கோ மூக்குக்கோ நாக்குக்கோ தோலுக்கோ வாக்பாணி பாத அதுக்கு வந்து அது கிட்ட அதுக்கு வந்து அது இபெண்ட்டாக டிபெண்டான என்ன டிபெண்ட் பண்ணியிருக்குது அது இன்டிபெண்ட் இல்லை தத் பரதந்திரத்வாத் பரதந்திரம்னா இன் டி அர்த்தம் தேகசிய தாரக் அப்படி ஒரு அர்த்தம் அதை முடிச்சுவிட்டார் தத் பரதந்திரத்வா அதை சேர்த்துக்கிறோம் என்ன டிபெண்ட் பண்ணியிருக்கு நானும் எப்படி இயங்க முடியும் கேன உபனிஷத்தில் வித்யாரண்ய சுவாமிகள் விவரணத்தில் சொன்ன மாதிரி இது நேரடியாக வேலை செய்யாது பிரம் மாயா சேத பிரம்மனுடைய அனுகிரகம் இல்லைன்னா இந்த மைண்டு இதெல்லாமே ஒன்றும் வேலைப்பட முடியாது இந்த ஜீவனெல்லாம் ஆஹா அதாவது கான்ஷியஸ்னஸ்ஸும் மேட்டரும் சேராமல் இதெல்லாம் இங்கிலீஷ் லாங்குவேஜில் சொல்கிறேன் ரெண்டும் சேராமல் ஒன்றும் ஒர்க் பண்ண முடியாது ப்யூர் கான்ஷியஸ்னஸுக்கு ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை மேட்டருக்கு கான்ஷியஸ்னஸ் ஓணும் கான்ஷியஸ்னஸ்ஸுக்கு மேட்டர் தேவையில்லை கான்ஷியஸ்னஸ் அப்சல்யூட் இன்டிபெண்ட் மேட்டர் வந்து Depending upon Consciousness. Without uh, Depending upon Consciousness, matter இது மேட்டர் ஒன்றும் வேலை பண்ண முடியாது மேட்டர் பிகம்ஸ் எனர்ஜி எனர்ஜி பிகம்ஸ் மேட்டர்லாம் சொல்கிறான் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது வித்தவுட் கான்ஷியஸ்னஸ் ப்ரின்சிபல் இது பௌத்திக விஜானம் சொல்லாது அவனுக்கு இந்த ஏரியாவே புரியாது அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த பௌத்திக விஜானிக்கு கான்ஷியஸ்னஸ்ஸை எந்த எந்த குரு டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்குறதுனே தெரிலப்பா உபநிஷத்துக்கு தான் தெரியும் சைக்காலஜியில் போடுறதா ஃபிசிக்ஸில் போடுறதா எதில் போடுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறான் ஆட்டம் ஆட்டம் தேரியில் போடுறதா அப்படின்னு முழிக்கிறான் அதுக்கு அதுக்கு கொஞ்சமாக கான்சியஸ் வேண்டாம் ஆ கான்ஷியஸ் இருந்தால் தான் கான்சியஸ்னஸ்ஸை எதில் போடுறதுன்னு தெரியும் எந்த குரூப்பில் போடுறது தெரியும் போயிட்டு போட்டோம் ஆக அடுத்தது இன்னொரு மீனிங் சொல்கிறார் தேகசிய தாரகாக பிராணாபானாதயாவா பிராணநிலையா சரி இது வரைக்கும் என்ன சொன்னார் ஜீவனாகவும் இருக்கிறார் ஞாபகம் வச்சுக்கணும் உயிருக்கு உயிராக இருக்கிறார் அப்படி ஒரு அர்த்தம் பிராண என்றால் என்ன அர்த்தம் எஸ்விஆர் என்ன போட்டிருக்காரு தெரியாது நான் சொல்கிறேன் இப்போ உயிருக்கு உயிராக இருப்பவர் அதாவது இந்த பொறிகளுக்கு நிலைக்கலனான உயிராகவும் அந்த உயிருக்கு உயிராகவும் இருப்பவர் இறைவன்தான் உயிர்களாக காட்சி அளிக்கிறார் எங்கெங்கு பார்த்தாலும் எவ்வுயிருக்கும் அவ்வுயிராய் அங்கெங்கே இருப்பது நீ என்றோ பராபரமே தாய்மான் சொன்னார் எல்லா இடத்துலையும் பார்த்தா எல்லா உயிருக்கும் உயிராக இருப்பது இறைவன் எங்கெங்கு பார்த்தாலும் எவ்வுயிருக்கும் அவ்வுயிராய் அங்கங்கே இருப்பது நீ என்றோ பராபரமே வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி ஆஹா அந்த அர்த்தம் ஒன்று இல்லாட்டி இன்னொன்று சொல்கிறார் இந்த உடம்பு எதுனால் இருக்குதுன்னா உள்ளுக்குள்ளே மூச்சு காற்று கரெக்டாக போயிட்டு வந்துட்டுருக்கு நமக்கு தெரியாது நம்ம என்ன மூச்சு காத்து நான் இப்பொழுது மூச்சை வெளியே விடுகிறேன் இப்பொழுது நான் மூச்சை உள்ளே இழுத்து கொண்டு இருக்கிறேன் விடுகிறேன் இழுக்கிறேன் விழுகிறேன் இழுக்கிறேன்னா சொல்லிகிட்டு இருக்கோம் எப்போ பார்த்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துட்டுருக்கு அதனால தான் கவனிக்காமல் உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய மெக்கானிசம் ஓடிட்டுருக்குன்னா யாருக்குமே தெரிய மாட்டேங்கிறது எங்கே பார்த்தாலும் பராவுக்கு பார்த்துட்டே இருந்தா உள்ளுக்குள்ளே இருக்கிற மெக்கானிசத்தை பற்றி கொஞ்சம் யோசித்து பார்த்தா தான் தெரியும் கொரோனா வந்தால் என்ன வருதுன்னா மூச்சுத்திணறல் வருதுங்கிறான் மூச்சுத்திணறல் வந்தால் உடம்பு இருக்குமா என்ன வெண்டிலேட்டரில் போடுங்கிறான் மூச்சு திணறல் வந்தால் மூச்சும் மூச்சு மூச்சு விட முடியாது மூச்சு விட முடியலன்னு நம்ம இப்போ மூச்சு விட்டுன்ட்ருக்கிற போது அதோட மகிமை தெரியாது அந்த மூச்சு மூச்சு திணறல் வரும்போது அதோட மகிமை தெரியும் எதுவுமே அதனுடைய ப்ராப்ளம் தெரியாது டேக் இட் ஃபார் கிராண்டட் தான் அதனால் இவர் என்ன சொல்கிறார் முதல்ல என்ன சொன்னார் இந்திரியங்களுக்கு ஆதாரமான ஜீவன் ஒரு அர்த்தம் அந்த ஜீவனுக்கும் ஆதாரமான கடவுள் அது ஒரு அர்த்தம் அந்த சேர்த்து நம்ம முதல் வாக்கியம் எப்படி இருக்கு இந்திரியங்களுக்கு ஆதாரமான ஜீவஸ்வரூபமாக இருக்கிறார் பகவான் அப்படின்னு ஒரு அர்த்தம் ரெண்டாவது அர்த்தம் என்னன்னு கேட்டால் உடம்பை எல்லாம் தரிக்கிறது இந்த உடம்பை தாங்கிறது எதுனா பிராணோவா அன்னம் ஷரீரமன்னாதம் பிராணே ஷரீரம் பிரதிஷ்டிதம் பிரதிஷ்ட இல்லை உடம்பு பிராணனால் பிராண உள்ளுக்குள்ளே காற்று பிடிச்சி இழுத்துன்ட்ருக்கு உடம்பும் காத்தும் சேர்ந்து தான் இருக்குது அதை சொல்கிறாரு தேகசிய தாரக்காக பிராண அபானாதையா ஒரு காற்று மேலே இழுக்கிறது ஒரு காற்று கீழே இழுக்கிறது உள்ளுக்குள்ளே அதனால தான் நம்ம மூவ் பண்ண முடியறது நின்று நின்று இல்லாட்டி பொத்துன்னு விழுந்துருவோம் எலும்பில்லாத சதையாக இருந்தால் எப்படி இருக்கும் உள்ளுக்குள்ளே எலும்பே இல்லாத சதை மாத்திர இருந்தால் எப்படி இருக்கும் ஆக உள்ளுக்குள்ளே காற்று இருக்கிறதுனால தான் அந்த பிராணாபானன் இருக்கிறதுனால தான் நம்மளால் பேலன்ஸ் பண்ணி நடக்க முடியாது இல்லாட்டியும் நடக்க முடியாது பிராணன் மேலே இழுத்துன்ட்ருக்கு பிராக் கவனவான் வாயு பிராணகா அதோ கவனவான் வாயுகு அபானகா இது ரெண்டும் இழுத்து பிடிச்சுன்னு இருக்கிறதுனால தான் நம்மளால் நடக்க முடியாது ஆயுர்வேதத்தில் இருக்குது இல்லையா அப்போது அதை சொல்கிற தேகசிய தாரகா பிராணாபானாதயாவா அந்த பிராணாபான ஸ்வரூபமாக இருக்காராம் சுவாமி அதனால தான் என்ன பண்ணுறோம் பிராணா எனமகா அபானா எனமஹா வியானா எனமஹா உள்ளுக்குள்ளே இருக்கார் பிராணாபான வியானோதான சமானாமே சுத்தியந்தாம் அப்படியே அதனால தான் நமக்கு இந்த பிராணாபான இந்த மூச்சு காற்று ஆறாக பிரித்து வச்சுருக்கோம் உள்ளுக்குள்ளே இல்லைன்னு இந்த உடம்பு தாங்காது விழுந்துடும் உள்ளுக்குள்ள காத்து இல்லைன்னா உடம்பு விழுந்துடும் அந்த காற்றாக இருப்பவர் யாருன்னா உடம்புக்குள்ளே வானாகி மண்ணாகி வழியாகி வெளியில மகத்தில இல்லை உடம்புக்குள்ளையும் காற்றாக இருப்பவர் அப்படின்னு அர்த்தம் அதுல தான் தஸ்மின் நிலியன் தேடுங்கி இருக்கிறார் ஒடுங்கி இருக்கிறது அதில் இருக்கு உடம்புகள் எல்லாம் முதல்ல என்ன பண்ணார் இந்திரியங்களெல்லாம் ஜீவனில் ஒடுங்கியிருக்குன்னார் இப்போ என்ன சொல்கிறார் தேகம் வந்து பிராணனை சார்ந்திருக்கு ஆகையினால பிராண நிலையாய நமஹா அப்படின்னார் அப்புறம் அடுத்தது என்னதுன்னா பிராணிதி பிராணஹா ஜீவஹா அதாவது மூச்சு விடுறது பிராணன் ஜீவன் பரே பும்சி நிலியத்தே திவா பிராணான் பிராணான் ஜீவாம்ஷ சம்ஹரத் நிதிவா பிராணநிலையா எத்தனை அர்த்தம் பழத்துட்டோம் இப்போ முதல்ல ஒரு ஒரு மீனிங் இந்திரியங்கள்லாம் ஜீவனில் உடுங்கிறது அப்புறம் உடம்பு வந்து பிராணனில் ஒடுங்குறது அப்புறம் ஜீவன் பிராணி தீதி பிராணஹான்னு சொன்னால் ஜீவகா மூச்சு காற்ற விடறவன் அந்த விடறவன் எங்கே இருக்கான்னா அவன் கடவுளை சார்ந்துருக்கான் பரே பும்சி நிலியந்தே பரமாத்மாவனிடத்தில் ஒடுங்கியிருக்கான் இது வந்து மூணாவது மீனிங் நாலாவது மீனிங் என்னதுன்னா மூச்சுக்காற்றையும் உயிர்களையும் தனக்குள் அடக்கி கொள்ளுகின்றவன் பிராணநிலையா நாலாவது அர்த்தம் ஆஹ பிராணானு ஜீவாம்ஷ சம்ஹரன் இதுவா பிராணநிலையா உயிர்களையும் பிராணன்களையும் தனக்குள் ஒடுக்கிக் கொள்ளுகிற காரணத்தால் அவருக்கு பெயர் பிராணநிலையா ஓம் பிராணநிலையா எ ஓம் பிராணாயனமகா பிராணநிலையாயினா இனி அடுத்தது பிராணபிருத்து பிராணபிருத்துக்கு அர்த்தம் போஷையன் அன்னரூப்பேண பிராணான் பிராணபிருத்து சிம்பிளாக சொல்லிட்டார் பிராணபிருத்துன்னா உணவுன்னு அர்த்தம் ஃபுட்டு உயிரை உடம்பில் காற்று சரியாக இயங்கணும்னு சொன்னால் உணவு போகணும் சாப்பாடு போகணும் தண்ணீர் போகணும் சாஸ்திரம் சொல்கிறது ஆப்போமயப் பிராணகா தண்ணீர் குடிக்கலை என்ன பிராணன் வேலை செய்யாது மூச்சுக்காது சரியாக வேலை செய்யாது ஆக மனசு நல்லா இருக்கணும்னா சாப்பாடு சரியாக இருக்கணுங்கிறது அன்னமயகம் ஹி சோமிய மனஹா ஆப்போமயப் பிராணகா துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை போஷையன் அன்னரூப்பேன உடம்பை இந்த வந்து உடம்பை அதாவது அப்பானே ஜுவதி பிராண இது அப்பரே பிராணான் பிராணேஷு ஜுவத்தின்னர் கீதையில் பகவான் ஒழுங்காக ஆகாரத்தை சா சாப்பாட்டையே பூஜையாக பண்ணுறான் சில பேர்னர் சாப்பிட்றத வந்து உட்காந்து தான் சாப்பிடுவான் கிழக்கை பார்த்தோம் இந்த மாதிரி சாஸ்திரப்படி தான் சாப்பிடுவான் அதுக்கு நடுவில் கண்டதெல்லாம் வாயில் போட மாட்டான் தண்ணீர் குடிக்கிற நேரம் சாப்பிட்ற நேரத்தை ஒழுங்காக வச்சுப்பான் அதுவே அந்த உணவை உண்பதையே இறை வழிபாடாக செய்பவன் அப்படின்னு கீதையில் சொல்கிற ஆகார நியம யஜம்னு பேர் இதுக்கு அந்த ஆகார நியம யஜம் அது என்னென்னா அப்பரே நியத்த ஆகாராக பேர் என்ன பண்ணுகிறார்கள்னா பிராணான் பிராணேஷு ஜுஹ்வதி அதனால தான் பிராணாக்னிஹோத்திரம் சாப்பிட்றத ஒரு பெரிய வேள்வியாக செய்கிறோம் பிராண அக்னிஹோதம் வயிற்றுக்குள்ளே நெருப்பு இருக்குது உணவுங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம் பிராணாயஸ்வகா அபானாயஸ்வகா வியானாயஸ்வகா உதானாயஸ்வகா அந்ததான் ஸ்ரத்தாயாம் சொன்னேன் இல்லையா ஒரு வகுப்பில் சொன்னேன் ஸ்ரத்தாயாம் பிராணே நிவிஷ்டோ மிருத்தஞ்சுஹோமி அகம் ஸ்ரத்தாயாம் நிவிஷ்டா நான் ஸ்ரத்தையில் கொண்டு பிராணனில் நான் வந்து ஹோமம் பண்ணுறேன் பிராணே ஸ்ரத்தாயாம் பிராணே ஸ்ரத்தாயாம் நிவிஷ்டா சன் பிராணே அமிர்தம் ஜுகோமி ரொம்ப நல்ல மந்திரங்கள் அது மாதிரி இங்கே சிம்பிளாக சொல்லிட்டார் அன்னரூப்பேண பிராணான் போஷையன்னு பிராணபிருத் உணவு மயமாக இருந்து உணவாக நான் இருக்கேங்கிறார் கீதையிலேயே ஒரு இடத்துல சொல்கிறார் அதாவது जीवलोके உமவ்வசோ ஜீவலோக்கே ஜீவூத்தன மனா இணை பிரக்தரிஷதி வாக்காத்தீஷ்வரீத்யத்தனாதியுர் வாசையாமுஞ்சம் வாமூ நாப்பந்தி பசியச்சுஷபஞ்சா யத்தோயோகிநைனம் பசியமவிம் யத்தோபியோ நயம் பசியேத எதாதி கேஜ ஜாசையேந்திரமசி யச்சா தேஜோ விதி மாமக்கம் ஹாமாவிஷூத்தனியோஜச நான் பூமிக்குள்ள புகுந்து உணவுப் பொருளாகிறேங்கிற ஓஜச புஷாமிச்சவுஷதீச இந்தஉணவுப் பொருள்களெல்லாம் நெல் பயிரு எல்லாத்திலையும் ஓஷதீசர்வா சோமோ பூவ்வார் ரக சூரிய ஒளியின் வாயிலாகவும் சந்திர ஒளியின் வாயிலாகவும் உணவுப் பொருளாக நான் காட்சி வெளிப்படுகிறேன் அதுக்கப்புறம்தான் அகம் வைஸ்வநரோபூத்வம் ஆ உணவா உணவாகவும் இருக்கிறேன் உணவை உள் வயிற்றினுள் சமைப்பவனாகவும் இருக்கிறேன்கிறார் அதுதான் அதெல்லாம் பார்த்துக்கணும் ஆஹா பிராணான் பிராணபிரத்து தியானம் பண்ணணும் எல்லாம் இந்த மாதிரி நாம நாமங்கள்லாம் படிக்கிறதுனால பகவான் தான் உணவாக இருக்கார் என்ன சொல்கிறாங்க இல்லையா உண்ணும் சோறு தின்னும் பருகும் நீர் தின்னும் வெற்றிலை நன்னும் நாரணம் நாரணம் நாமம் நான் சாப்பிட்ற சாப்பாடு குடிக்கிற தண்ணி திங்கிற வெத்தலை எல்லாம் இறைவனுடைய ஸ்வரூப்பம் அவருடைய திருநாமத்தை சொல்லி சாப்பிடணும் அவருடைய திருநாமத்தை சொல்லி தண்ணீரை குடிக்கணும் அவருடைய திருநாமத்தை சொல்லி வெற்றியில் போட்டுக்கணும் பிராணபுருத்து அடுத்து பிராணினா ஜீவையன் பிராணாக்கியை பவனை பிராணஜீவன नापानेन, मर्त्यो जीवति நத்தியோவனேவீஸ் மந்த பிராண नमः, பாத்துக்கோம் பிரமாய नमः, प्राण भृते नमः, மூணு நாமா கரம் ப் அடுத்தது பிராண ஜீவனகா இதுக்கு தான் இப்போ அர்த்தம் பார்க்குறோம் பிராணினகா ஜீவையன் பிராணினகான்னா அர்த்தம் உடலில் வாழ்கின்ற உயிர்களையெல்லாம் வாழும்படி செய்து கொண்டு எப்படி செய்ய வைக்கிறாருன்னா உள்ளுக்குள்ளே இந்த காற்று மேல்காத்து கீழ்காத்து உடம்பு முழுக்க வியாபிச்சிருக்கிற காற்று பிராணன் அபானன் வியானன் உதானன் அப்புறம் வந்து அப்பப்போ இந்த இடத்துல வீங்கிறதெல்லாம் இருக்குது கொட்டாவி விடுறது ஏப்பம் பண் விடுறது அப்படிலாம் படினாதான் உடம்பு சரியாகும் கொட்டாவி வருத்த கொட்டாயி விட்டுவிடணும் பாயை மூடிண்டோன்னு வச்சுங்கோ வியாதியாக மாறிவிடும் எல்லாருக்கும் முன்னாடி கொட்டாவிடப்படாது மேனர்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அட்லீஸ்ட் துணியவாக மூடிக்கணும் அதனால தான் எங்களுக்கெல்லாம் பாடசாலையில் வேதம் படிக்கிற போது இப்படி கொட்டாவி வந்ததுன்னு சொன்னால் உடனே கையை அப்படி வச்சுக்க சொல்லி வேதம் சொல்லுப்போ கொட்டாவி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன பண்ணுவோம்னா வாய்க்கு முன்னாடி கையை வச்சுக்கிண்டு அந்த கொட்டாவை விட்டுவிட்டு காதை தொட்டுக்கணும் சுத்தி வேதம் கேட்டு கேட்டு புனிதமானது காது ஆகையினால் புனிதமான காதை தொட்டால் தூய்மை தண்ணீரை கூட தொடமாட்டேன் கையில் தண்ணி வச்சுருப்போம் எப்போ இருந்தாலும் சம்பிரதாயத்துக்கு காதை தொட்டு அப்புறம் கையை ஆரம்பிப்பேன் இதெல்லாம் ஆச்சாரம் இல்லை இப்போ பல்ல இப்படிக்கு பண்ணிவிட்டு அப்படியே தொடரான் எல்லாத்தையும் இன்னும் விவசாய தமிழ் ஆச்சாரக்கோவைன்னு இருக்குது தமிழர்களுக்காகவே உள்ள நூல் தமிழர் தமிழர் தமிழர் சொல்கிறா ஒரு ஒரு திருக்குறளை ஒரு ஒரு வரியே சரியாக சொல்லத் தெரிய மாட்டேங்க ஆ பிராணினகா ஜீவையன்னு பிராணாட்சைஹி பவனைஹி பிராணினாம் ஜீவையன் பிராணா அபான வியான உதான சமான சமானம் பிராணம்னா மேல் நோக்கி வர்ற காற்றுக்கு பிராணன்னு போர் பேர் கீழ் நோக்கி போகிற காற்று உடம்புக்குள்ளே அதுக்கு பேர் அபானன்னு பேர் உடம்பு முழுக்க வியாபிச்சிருக்கிறதுக்கு பேர் வியானன்னு பேர் பிராணஹா அபானஹா வியானஹா உதானஹா உதானக இந்த கொட்டாய் வருது உத்கமனவான் வாயுகு வந்து என்னதுன்னா வயிற்றில் இருந்து உணவுப் பொருளை எல்லாம் ஜீரணிக்கிற காற்று காத்து அங்கே நெருப்பும் வேணும் காத்தும் வேணும் காற்று இல்லைன்னா நெருப்பு அணைஞ்சு போயிடும் நெருப்பு ரொம்ப அதிகமாக போச்சுன்னா காற்றே வராது அப்புறம் அவ்வளோதான் கொரோனா வந்து காய்ச்சல் அது இதுன்னு படுத்துக்க வேண்டியதான் அதனால் எல்லாம் கரெக்டாக இருக்கணும் உடம்பில் அப்படி பிராணி நகா பிராணாட்சி பவனைகி பவனம்னா காற்று உள்ளுக்குள்ளே இருக்கிற உடம்புக்குள்ளே இருக்கிற காத்தில் வெரைட்டி இருக்குது ஆனால் எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக பிராணன்னு பேர் பிராணப்பிராணா அபான பிராணகா யானப் பிராணா உதானப் பிராணா சமானப் பிராணா இதுக்கப்புறந்தான் கடவுளை சொல்கிறோம் பிராணாயஸ்வஹா அபானாயஸ்வஹா உதானாயஸ்வஹா சமானாயஸ்வாகா பிரம்மணேஸ்வாகா அப்படின்னு சொல்லிவிட்டு பிரம்மணேஸ்வாகாங்கிறோம் எதுக்கு பிரம்மணேஸ்வாகாங்கிறது எதுக்கு உள்ளுக்குள்ளே கடவுள் இருக்கு அதனால் பிரம்மணே சுவாகா அப்படின்னு சொல்கிறோம் அப்புறம் பிரம்மணிமா ஆத்மா அமிர்தத்வாயாங்கிறார் பிரம்மணிமா ஆத்மா அமிர்தத்வாய் அர்த்தம் மே ஆத்மா அமிரு பிரம்மணி அமிர்தத்வாய பவத்து என்னுடைய மனம் அல்லது நான் பர கடவுள் இடத்துல நிம்மதிக்காக ஆனந்தத்துக்காக இருப்பேனாக சாப்பிட்றவோ சொல்கிறோம் சாப்பிட்றதே எதுக்கு வேலை செஞ்சு வேலை அடை செய்ய வேண்டிய கடமைகளெல்லாம் செஞ்சு உடம்பை பாதுகாத்து தியானம் பண்ணுறதுக்கு தான் ஊரில் இருக்கிற சுகத்தையெல்லாம் அனுபவிக்கிறதுக்காக இல்லை அதுக்கு வேறு மாடு பன்றி கழுதியாக பிறக்கலாம் ஆணினகா ஜீவையன்னு பிராணாக்கேஹி பிரவணைஹி பிராண ஜீவனஹா அதுக்கு மந்திரத்தை கோட் பண்ணுறார் கடோபனிஷத்து பிராணனாலையோ அபான நாளையோ அது அடிக்கடி சொல்லிகிட்டு கொஞ்ச நாள் பிராணனாலேயோ அபானனாலேயோ இந்த ஜீவன் வாழ்கிறதில்லை உடம்பில் கடவுளால் தான் இந்த பிராணாபானனே வாழ்ந்துருக்கு அந்த பிராணனும் பா அபானனும் எதை சார்ந்திருக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கு பிராணனாலையும் அபானனாலையும் மனிதன் வாழ்வதில்லை கடவுளால் தான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அந்த கடவுளிடத்தில்தான் இந்த பிராணனும் அபானனும் சார்ந்திருக்கின்றன கடவுளை சார்ந்துதான் அனைத்தும் இயங்குகின்றன அப்படிங்கிற கருத்து இது மந்திரவர்ணாத் என்று அந்த உபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு இப்போ இதோடு பூர்த்தி பண்ணிக்கிறோம் பிரமாணாயநம பிராணநிலையாய நம பிராணபருத்த நம பிராண ஜீவனாய நமஹா இனி அடுத்தது தத்துவம் தத்துவத்துக்கு அர்த்தம் சொல்லப்போடுவார் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் வாழ்த்துக்கள் ஷ்ணும் ஜும் மகாவிஷ்ணு பிரப விஷ்ணு மஹேஸ்வரம் அனைம் நமாருஷோத்தம் நமஸ்தனன்மூத்திரிபாஹவேரு சகசிரே புருஷா சோட்டிணே நம சோட்டிந்தமீனம் சத்நராஜ